அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு மெய்யன்பர்களே கல்வி என்கிற அதிகாரத்திலே முதல் குரலை ஓரளவுக்குத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த குரட்பாக்களெல்லாம் மிகுந்த ஆழமான பொருளை உடையதாக இருக்கிறது கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும் கற்க வேண்டிய நூல்களை கசடர கற்க வேண்டும் அந்த நூல்களை அறிந்து அதன் வழி அதில் சொல்லப்பட்டு வாழ்ந்து அந்த கல்வியின் பயனை உணர வேண்டும் இதைத்தான் முதல் குரலிலே நாம் பார்த்துருக்கிறோம் இந்த குரல் மிகவும் நுண்மையான ஒரு கருத்தை உபதேசம் பண்ணுகிறது எண்ணென்றும் எழுத்தென்றும் சாதாரண மக்கள் சொல்லுவார்கள் ஆனால் அறிஞர்கள் இதனுடைய நுண்மையான விஷயத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்கிறார் உரையாசிரியர் இவ்விரண்டும் வாழும் உயிர்க்கு கண்ணென்று அறிந்தவர்கள் சொல்லுவார்கள் என்பது இந்த குரலின் பொருள் மூணு என்ப வந்திருக்கிறது என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எண் என்று சொன்னால் இதற்கு மூன்று விதமான அர்த்தங்கள் இருக்கிறது சாதாரணமாக எண்ணுன்னு சொன்னால் நம்ம ஆங்கிலத்தில் சொன்னால் நம்பர் ஒன்று இரண்டு மூன்று பத்து இருபது இப்படிலாம் சொல்லுகிறோமே அதுதான் எண்ன்னு நாம் சொல்கிறோம் சாதாரண ஜனங்கள் அப்படி தான் ஆனால் இந்த எண் என்ற சொல் தர்க்கசாஸ்திரம் அதாவது லாஜிக் நியாயம் நியாயசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் அதாவது இந்த அனுமானம் பண்ணுறது எப்படி ஒரு விஷயத்தை கண்ணால பார்க்க முடியாட்டால் கூட அதனுடைய விளைவுகளை வச்சு எப்படி மலையில் போக தெரிஞ்சு அங்கே நெருப்பு இருக்குங்கிற அறிவை பெறுகிறோமோ அப்படி அப்படி எண் என்கின்ற சொல்கிறக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கிறது காண்டல் அனுமானம் கதை அறுத்தாபத்தி இவை ஈண்டிசைத்த வெண்ணனவே எண் அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுகிறது அப்புறம் இன்னொரு கருத்து எண் என்று சொன்னால் இலக்கணம் தொல்காப்பியம் நன்னூல் போன்ற இலக்கண நூல்களை கற்க வேண்டும் என்பதற்காக இலக்கணம் என்று ஒரு பொருள் இருக்கிறது மற்றொரு ஆசிரியர் சொல்கிறார் எண் என்பது சுய அறிவை குறிக்கிறது சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தியை குறிக்கிறது ஆகவே எண் என்றால் சாதாரணமாக நாம் தெரிந்து வைத்திருப்பது நம்பர் ஒன்று இரண்டு மூன்று இந்த மாதிரி நம்பர் ஆனால் உண்மையிலேயே இது இலக்கணத்தை குறிக்கும் தர்க்க சாஸ்திரத்தை குறிக்கும் அடுத்ததாக சுய அறிவையும் குறிக்கிறது எழுத்து என்பது இலக்கியத்தை குறிக்கிறது சாஸ்திர ஜானத்தை குறிக்கிறது எழுத்துன்னா ஆனா ஆவண்ணா ஈண்ணா காணா சானா அப்படிலாம் சொல்கிறது தான் எழுத்துன்னா சாதாரண ஜனங்கள் எண்ணு எழுத்து அது வெறும் நம்பருப்பா வெறும் எழுத்து அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த எழுத்துக்களை படித்து தான் எண்களை படித்து தான் இந்த இலக்கணத்துக்கும் தர்க்கசாஸ்திரத்துக்கும் எண் என்று ஒரு பெயர் இருக்கிறது ஆகவே சுய இலக்கணம் தர்க்கசாஸ்திரம் அப்படின்னு எண்ணை புரிஞ்சுக்கணும் எழுத்துங்கிறது இலக்கியத்தை சாஸ்திரத்தை குறிக்கிறது அது செயற்கை அறிவு எண் என்பது இயற்கை அறிவு எழுத்து என்பது செயற்கை அறிவு செயற்கை அறிவுனா நூல்கள் வாயிலாக கற்கிறது நுண்ணறிவு நூலறிவு நுண்ணறிவு உடையவன் தான் நூலறிவை இது பண்ண முடியும் இல்லைன்னா இயற்கை அறிவு செயற்கறிவும் சேர்ந்தால் அது ஆழமான நுண்ணறிவாகிறது செயற்கை அறிவுங்கிறது ஏற்கனவே பெரியவங்க உபதேசம் செய்திருக்கிற நூல்கள் ஆக இவ்விரண்டும் இந்த இரண்டும் வாழும் உயிர்க்கு இந்த மனித உடலில் வாழக்கூடிய உயிர்கள் உயிரோட்டத்தோட வாழ்க்கையை புரிந்து வாழ வேண்டும் என்றால் இந்த இலக்கணமும் இலக்கியமும் தான் இதை கொண்டுதான் அவர்கள் வாழ்க்கையை பார்க்கிறார்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை தெரிந்து கொள்ளுகிறார்கள் நாம வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்வதற்குள் வாழ்க்கை முடிந்துவிடும் நேற்றக்கே பார்த்தோம் செல் நாள் பல்வினி சிற்றறிவினர் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகிறோம் அதில் நிறைய வியாதி புத்தியும் லிமிட்டடாக இருக்கு அப்படி இருக்கிற போது நம்ம எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் ஏற்கனவே முன்னோர்கள் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை பற்றி அறிந்து நமக்கு கருத்துக்களை எல்லாம் உபதேசம் செய்திருக்கிறார்கள் அதை பின்பற்றும் பொழுது நமக்கு வாழ்க்கை மிக எளிதாக விளங்குகிறது ஆகவே இந்த அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே என்று நன்னூல் சொன்னது போல எதை படிக்கிறதா இருந்தாலும் நாலு விஷயந்தான் முக்கியமானது அந்த நாலு விஷயங்கள் மூலமாக தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் ஆகவே இதை பற்றி இன்னும் அடுத்த குரலை சொல்ல போகிறார் அதை நாம் அப்புறம் பார்க்கலாம் இந்த குரலை சரியாக புரிந்து எண் என்பதும் எழுத்து என்பதும் அதாவது இலக்கண இலக்கியம் சுய அறிவு நூலறிவு இவ்விரண்டும் இந் ரெண்டு ஞானமும் அறிவும் உயிரோட்டத்தோடு வாழ விரும்புகிற மனித உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு கண்ணாக இருக்கிறது எப்படி கண்ணானது பொருளை விளக்குகிறதோ இந்த அறிவு கண்ணானது வாழ்க்கையின் குறிக்கோளையும் அதை அடைவதற்கான வழிமுறைகளையும் விளக்குகிறது இதனை நாம் நன்கு உணர்ந்து வாழ்வோமாக இதனால் என்ன சொல்லியிருக்கார் இந்த குரல் மூலம் படிக்கக்கூடிய சாஸ்திரத்துக்கு காரணம் என்ன படிக்கக்கூடிய நூல்கள் அந்த நூல்களுக்கு காரணமாக அமைந்திருப்பது அது வந்து எப்படி நமக்கு அது பயன்படுகிறது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்கின்ற அவையாருடைய அருள் மொழியையும் நாம் இங்கே இணைத்து சிந்திப்போம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்